حديث, बिन यसार கூறியதாவது அவர்களுடைய ஆடையில் பட்ட இந்திரியத்தை கழுவுவேன் அந்த ஆடையோடு நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தொழுவதற்காக செல்வார்கள் கழுவு எதால் ஏற்பட்ட ஈரம் அவர்களுடைய ஆடையில் ஆங்காங்கே காணப்படும் என்று கூறினார்கள்